கடை வண்ணம் ஏழுமா தோகை உகம் சூட மேகமாறு பிழணுமா காயம் என்ன காயமா நூறு நூறு தெய்வமாய் வானிலங்கு கார்த்திகை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 மக்கரு திரிகதே நீ தட தட தடகதே நீ உருகி உருகி ஊனை படிபிட வா வா தந்தை